லட்சி நெய் நேர்களுக்கு வணக்கம் தினமொரு துணிக்காக உங்கள் அலுமையில சீர்பிடித்த பெண்களுக்கு டிரெஸ்ஸிங் செய்ய இளைய மறந்து காக்கட்டான் இலை அதாவது சங்கு புஷ்ப இலையை அரைத்து பசையாக்கி தேங்கண்ணெய் விளக்கெண்ணெய் சம அளவு எடுத்து சிம்ல கொதிக்க வச்சு அந்த எண்ணெயில இந்த இலை பாசையை போட்டு தையில பதமாக்கி வடிகட்டி அந்த கலவையை நம்ம வந்து சீர்பிடித்த பெண்களுக்கு ட்ரெஸ்ஸிங் இந்த கலவையை பயன்படுத்தலாம் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீனும் சந்திப்போம்